வணக்கம் ஜூன் 23 – மூன்று இரண்டாயிரத்தி இருபது நன்றினியின் பொது அறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய் கவி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று டயாலிசிஸ் இயந்திரத்தை கண்டறிந்தவர் இரண்டு உலகில் பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு நெதர்லாந்து மூன்று அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று விமான தபால் தலைகளை வெளியிட்ட முதல் நாடு எது இரண்டு கிரிக்கெட் விளையாட்டு எங்கு தோன்றியது மூன்று தாய்லாந்தின் பழைய பெயர் என்ன நன்றி